السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده. والسلام والسلام على من لا نبي بعده. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان ابراهيم كان امة قادة لله حنيفة. هو لم يكن من المشركين. وقالت انا اذكر الكتاب ابراهيم انه كان صديق النبيه اذ قال لابيه يا ابتي لما تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عن شيء وقال ايضا ووصينا لابو اسحاق ويعقوب كلنا عينا ولوها الذين من خلق ومن ذريته داوود وسليمان وقال تعالى: ولَكَذَٰلِكَ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ الْحِكْمَةَ وَقَالَ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي فَضَّلَنَا عَلَى كَثِيرٍ مِنْ عِبَادِهِ الْمُؤْمِنِينَ وَقَالَ وَارَثَ سُلَيْمَانُ دَاوُودَ وَقَالَ أَيْضًا وَهَبْنَا لِدَاوُودَ وَسُلَيْمَانَ نِعْمَ الْعَاقِبَةُ إِنَّهُ الْقَوِيُّ الْعَزِيزُ وَقَالَ أَيْضًا وَحَمِدَ الرَّسُولُ اللَّهُ وَالَّذِينَ مَعَهُ عَضُوا بِالصَّبْرِ وَالصَّبْرِ رُحْمًا لَّهُ بَيْنَهُمْ கச்சலைகளை மதித்து பகரத் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையின் பிரகாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறதோ அது ஈருலக வெற்றிக்கு காரணமாக அமைகிறது துனியாவுடைய மிகவும் சொற்பமான இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நம்மால் முடிந்த நல்லமல்களை நம்முடைய வாழ்நாளில் செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிவதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைக்கிறது ஹஜரத் முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிறந்த வஃபாத்தான மாதம்தான் ரபியுலவலுடைய மாதம் நபி அவர்கள் மனித வாழ்க்கையில் நிதானத்தையும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அனைவர்களாலும் பின்பற்ற முடியுமான மிகவும் இலகுவான வாழ்க்கையாகவும் நடுநிலையான வாழ்க்கையாகவும் மக்களுக்கே எந்த சிரமமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது நபியவர்கள் அதற்கு மிக ஒரு பொன்னான ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறார்கள் ரசூசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய ஹதீஷ்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு அதுதான் ஃபிஃக்குடைய சட்டத்துக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக ஆதாரமாக அமைந்திருக்கிறது நாம் ஒரு மார்க்க சட்டத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு ஆயத்துடன் நவியுடைய ஹதீஷ்களை தான் எடுத்து நாம் அதை கவனிக்கிறோம் ஃபிக்குடைய ஒரு சட்டத்தை பேசும்பதே அதிலும் நாம் இதைதான் மிக பிரதானமாக எடுத்துக்கொள்கிறோம் மேலான சகோதரர்களே இன்று இந்த இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக உலமா சமூகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் செல்வம் தான் ஹதீசுடைய கலை வசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை பாடமாக்கவும் அதை அமல் செய்யவும் அதை புரிந்து அல்லா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பை தந்திருக்கிறார் குத்துபு சித்தா என்று சொல்லக்கூடிய ஆறு கிரந்தங்கள் சஹில் புகாரி முஸ்லிம் அஸ்ரன் திருமிசி அபுதாவுத் நசாயி இப்னமாஜா இந்த ஆறு கிரந்தங்கள் மூலமாக சுமார் ரசூசல்ல அலிசல்லம் அவர்களுடைய இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது ஹதீஸ்கள் இருபத்தி ஹதீஸ்களை நாம் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம் அதுவும் இந்த நாட்டில் பல மதரசாக்கள் இதை நடத்திக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கொழும்பு மர்கசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் பல இடங்களிலும் குரான் உடைய பாடம் நடப்பதோடு இந்த ஆறு கிரந்தங்கள் புகாரி முஸ்லீம் சர்மசி நசாய் மனமாஜா போன்ற இந்த கிரந்தங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாயிரம் உலமாக்களுக்கு ஒரு வருடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம் தெவலையுடைய பெரிய மசிதிலும் நூறு உலமாக்கலுக்கும் மேற்பட்ட உலமாக்கல் இந்த பாடத்தை அவர்கள் படிக்கிறார்கள் இது அல்லாஹ் செய்த ஒரு மாபெரும் நேமத்தாக இருக்கிறது ஹதீஷுடைய பாடம் என்று சொல்லும் பொழுதே ரசூசல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல் அவர்களுடைய அங்கீகாரம் அவர்கள் ஒன்றை பார்த்து அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஹதீஷாக கருதப்படுகிறது அவர்கள் ஒன்றை பேசுகிறார்கள் என்றால் அதுவும் ஹதீஷாக கருதப்படுகிறது அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அதுவும் ஹதிஷாக கருதப்படுகிறது அவர்களுடைய சிரிப்பையும் அவர்களுடைய அழுகையையும் அவர்களுடைய தனிமையையும் அவருடைய கூற்று வாழ்க்கையும் அவர்களுடன் அவர்கள் இல்லற வாழ்க்கை நடத்திய விதத்தையும் அவர்கள் அந்நியர்களுடன் நடத்திய விதமும் அவர்கள் பகைவர்களுடன் நடந்த விதமும் இது ஹதீசாக நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது போர்க்கலத்தில் விரோதிகளுடன் எப்படி நடந்தார்கள் இல்லற வாழ்க்கையில் மனைவியுடன் எப்படி நடந்தார்கள் பகைவர்களுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஒரு இதை கோடிட்டு காண்பித்திருக்கிறதை நபியவர்களுடைய வாழ்க்கையாக எடுத்து தொகுத்திருக்கிறார்கள் நபிசொல்லு அவர்களுடைய ஒரு அஹ்லாக் நல்ல பண்பு என்று சொல்கிறோம் இந்த நல்ல பண்பை வர்ணிப்பதற்காக இதை தொகுப்பதற்காக இந்த காலத்தில் வாழும் உலமாக்கலில் மக்காவுடைய இமாம்களின் மஜலிஸ்ட் ஷூராவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமையில் ஐம்பது பெரும் உலமாக்கல் ஒன்று சேர்ந்து நபியுடைய அஹ்லாக்கை மாத்திரம் சுமார் பாகங்களில் அது ஆயிரக்கணக்கான தொகுத்திருக்கிறார்கள் நவரத்து நகிம் அஹ்லாக்கி ரசூலிஹி கரீம் ரசூ அலி வல்லம் அவர்களுடைய அஹ்லாக் என்ற தலைப்பில் அது வெளிவந்திருக்கிறது மேலான சகோதரர்களே நபியோர்களுடைய வாழ்க்கை அது நம்மால் சொல்லி முடிக்க முடியாது அதீசுடைய கலையில் மிகவும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நாடுதான் இந்தியாவுடைய நாடு அதில் பெரும் பெரும் உலமாக்கள் சூண்டிருக்கிறார்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அதில் லக்னோவில் நதுவத்துள் உலமா என்ற ஒரு பெரும் மதரசா இருக்கிறது அதில் கற்ற அக்ரம் நதவி என்ற ஒரு ஆளின் அவர் லண்டன் ஆக்ஸ்போர்ட்ல ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ல அவர் ஒரு பெரும் காரியம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு ஆய்வின்படி அவருடைய ஒரு முயற்சியின்படி அவர் ஒரு பெண்களுடைய பெண்கள் இந்த ஹதீசுடைய கலைக்கு செய்த தியாகங்கள் என்ற தலைப்பில் எட்டாயிரம் பெண்களுடைய வரலாறை அம்பத்திரண்டு புத்தகங்களில் அவர் தயார் செய்திருக்கிறார் அதை அரபி பாஷையில் வெளிவந்திருக்கிறது அவர் மொஹத்ஷாத் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் ஒரு பாகத்தில் இதை நீங்கள் அக்ரம் நதுவி என்ற ஒரு வெை போய் தேடி நீங்களுக்கு கிடைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும் என்ற பெயரில் பெண்கள் எந்த அளவுக்கு ஹதீஷுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பாடத்தை மிக அழகாக அவர் தொகுத்திருக்கிறார் அது ஒரு இருநூறு முன்னூறு பக்கத்தில் ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது அவர் இரண்டு பாகங்களில் இப்பொழுது அது பிரிண்டுக்கு போய் கொண்டிருக்கிறது அவ்வளவு பிரமாண்டமான ஒரு சேவையை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மகள் ஆயிஷா வரைக்கும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்மணிகள் நபுடைய ஹதீசுக்கு செய்த சேவை என்ற அடிப்படையில் அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் ஆக ரசூசல்லு அலைவசல்லம் அவர்களுடைய பிறந்த இருந்த இதை நான் பொதுவாக ஞாபகப்படுத்துவதுண்டு நதியவர்கள் குறை பனிரண்டு ஆண்டுதான் வஃபாத்தானார்கள் என்பதில் எந்த ஆலிமுக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது எல்லோரும் ஒன்றுபற்ற விடயம் ரசூசல்லு அலிவசல்லம் ரபியுல்லவல் மாதம் பனிரெண்டாம் குறை என்றுதான் மர்ணித்தார்கள் உலகை விட்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது அவர்கள் எத்தனாம் தேதி பிறந்தார்கள் என்பதில் மாற்று கருத்திருக்கிறது அவர்கள் ரெண்டில் பிறந்தார்களா எட்டில் பிறந்தார்களா பத்தில் பிறந்தார்களா பனிரெண்டில் பிறந்தார்களா என்பதில் மாற்று கருத்திருக்கிறது ரசூசல்லா அலி சொல்லம் மௌத்தாகும் பொழுதே சஹாபாக்களில் ஒரு லட்சத்துக்கு மேல் சஹாபாக்கள் இருந்தார்கள் அவருடைய ஷவாயில் அவர்களுடைய தளமுடி எத்தனை நிறைத்திருந்தவை தாடியின் எத்தனை முடிகள் நிறைத்திருந்தவை அவருடைய முகத்துடைய வடிவம் எப்படி இருந்தவை அவருடைய அழகு எப்படி இருந்ததை அவருடைய மேன் எப்படி இருந்தவை அவர்களுடைய தலையிலிருந்து கால்வரைக்கும் எந்தெந்த உறுப்புகளை சஹாவாக்கள் காண முடியுமோ அவர்கள் அதை வர்ணித்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தொகுப்பையும் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் ஹதீஷ் என்பதை அவர்கள் பாடமாக்கியிருக்கிறார்கள் மூனர வருடம் வாழ்ந்த ஹசரத் அபு ஹுரேரா ரதல்லான் அவர்கள் முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள் ஒன்பது வருடம் நபியோர்களுடன் சேர்ந்து வாழ்ந்த ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் இரண்டாயிரத்தி இருநூறு ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மாபெரும் செல்வம் இதை நாங்களும் நீங்களும் இந்த காலத்தில் வாழக்கூடிய இந்த சமூகமும் எங்களுடைய தாய்மார்களும் பெண்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய ரியாது சாலிஹீன் என்ற இந்த ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிங்களத்திலும் இன்னும் பல பாஷைகளிலும் ஒய் பெருக்கப்பட்டிருக்கும் இந்த ரியூலிஹின் இதை ஒரு பதினெட்டு வயதுள்ள பெண்மணி இருபத்தி இரண்டு நாட்களில் மரணம் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய கவனம் எங்களுடைய ஆர்வம் எங்களுடைய துடிப்பு எங்களுடைய வேகம் எங்களுடைய சிந்தனை அல்லா நமக்கு தந்திருக்கும் ஆற்றல் இவைகள் இந்த சேவைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய அனைத்தும் செல்வமாக மாறும் இந்த பன்னெண்டு வருடம் ஸ்கூலுடைய படிப்பென்பதை இதை நான் பலவிடுத்தம் சொல்லியிருக்கிறேன் இது ஒரு கட்டாயமான படிப்பல்ல மேலான சகோதரர்களே இதை எதற்காக நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கேம்பிரிட்ஜ்லையும் ஒரு ஆக்ஸ்போர்ட்லையும் ஒரு உலகத்துடைய ஒரு ஒரு பட்டுக்கை பெறுவதற்காக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய குரானையும் நபியுடைய ஹதீஸையும் நாம் இந்த மார்க்கத்தையும் சரியத்தையும் முதலாவது சரிவர கொடுத்தோம் சொன்னா பன்னெண்டு வருஷம் படிப்பிருக்கிறதே இது சிம்பிளாக இது இந்த குழந்தைகள் படிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் பன்னெண்டு வருடம் படிக்க வேண்டாம் நீங்க டாக்டர் இன்ஜினியர் ஆக நீங்க பட்டங்கள் பெற என்று நான் சொல்லவில்லை தாராளமாக பெற முடியும் எந்த குரானுக்கும் ஹரீஸுக்கும் நாங்கள் மார்க்கத்துடைய அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு இதை நாம் சேர்த்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது ஓரிரு வருடத்தில் செய்ய முடியுமான அல்லாஹுடைய முக்கியத்துவம் கொடுத்து சிறு வயதிலிருந்து நாம் சென்ற ஜூன் மாதத்தில் ஜித்தாவில் இருக்கும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த அஞ்சு வயது பிள்ளை ஒரு அஞ்சு மாதத்தில் குரானை படம் செய்திருக்கிறது குரானை மரணம் செய்திருக்கிறது அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தார்கள் அந்த பெரும் ஆண்களுடைய சபையில் அஞ்சு வயது புள்ளையுணே என்ன செய்யறாங்கன்னு நான் மூணு நாளாக யோசிச்சுக் கொண்டிருந்தேன் மூணாவது நாள் அந்த அஞ்சு வயது பெண் அதுக்கு எட்டு வயதாக இருந்ததை அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்தார்கள் ஒரு புள்ள அஞ்சு வயதுல பத்து மாதத்தில் குராணம் மலனம் செய்திருக்கிறதை ஒரு புள்ள அஞ்சு வயதுல அஞ்சு மாதத்தில் குராணம் மலனம் செய்திருக்கிறது நானும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக அந்த சூழலை உருவாக்கினால் அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை நிச்சயமாக ரசீவ் அந்த அடிப்படையில் இந்த சிறப்பான ஒரு மஜலிசில் இந்த நேரத்தில் மேலான சகோதரர்களை பெரியார்களே நான் இன்றை பேச விரும்பியது என்னவென்றால் நசூர் சொல்லு அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மனிதன் எப்படி நிதானமாக அழகாக உன்மாதிரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நவியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதில் மனிதன் சம்பாதிப்பது எப்படி இருக்க வேண்டும் மனிதன் செலவழிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் நவியவர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சாவி யார சொல்லலாம் என்ற செல்வம் எல்லாம் நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுதை நவியவர்கள் வேண்டாம் அப்படி செய்ய என்று சொன்னார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நபியவர்களுடைய தூர் நோக்கம் என்ன நபியவர்களுடைய வழிகாச்சல் என்ன நபியவர்களுடைய சமூகத்தின் மீது வெற்றுள்ள அன்பென்னு நவியவர்கள் யாரும் குழந்தை கொடுக்கிறாங்க இருக்கல்ல அபுத்தா எனக்கு விருப்பமான தோட்டம் செய்கிறேன் அபு வக்கரதையெல்லாம் அவர்கள் தன்னுடைய செல்வத்தை கொடுத்தார்கள் நவியவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அது அல்லாத பல சகவாக்கள் வந்து கொடுக்கும் பொழுதை நவியவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை சாதிர் நவிவக்கா எல்லாரும் என்னுடைய சொத்தில் அறவாசியை கொடுக்கிறேன் வேண்டாம் என்று சொன்னார்கள் இது அதிகம் ஒன்று சொன்னார்கள் நான் மூன்றில் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் இதுவும் அதிகம் என்று சொல்லி சொல்லம் மூன்றில் ஒன்றுக்கு தான் அனுமதி கொடுத்தார்கள் மனிதன் மௌத்தாக மௌத்தாகும்போது சொல்கிறார் ஏட சொத்தில் அறவாசியை நான் இவை மௌத்தானதுக்கு பிறகு தர்மம் செய்ய வேண்டும் இது மதரசாவுக்கும் மசிதுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எழுதிவிட்டு மௌத்தாகிறேன் என்று சொல்லி ஒருத்தர் மௌத்தாகினா அவத்துக்கு பிறகு உலமாக்கல் கூடி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாருங்க வாப்பா எழுதினது தவறு வாப்பாவுடைய மூன்ல உண்டுதான் எடுக்க முடியும் அவருடைய சொத்துல அறவாசி எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுவாங்க என்ன வேறான சகோதரர்களை பெரியார்களே வருவதுப்படி போவதற்கு எங்க கொடுக்க எவ்வளவு கொடுக்க எப்படி கொடுக்க வேண்டும் ஷரியர் மிக அழகாக சொல்லியிருக்கிறது அதனால் மவுத்தானதுக்கு பிறகு மிக முக்கியமாக நான் சென்ற என்னுடைய பயானிலும் சுருக்கமாக நான் இதை முன்வைத்தேன் மோச்சானதுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய இன்றே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அனந்தர சொத்தும் அவனுடைய வசியத்தும் இது இந்த சமூகத்தில் மிகவும் மங்கி போயிருக்கக்கூடிய மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய இதன் கவனம் இல்லாமல் ஒரு ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது மிகவும் பாரதூரமானது இது மிகவும் பயங்கரமானது இது மிக நவியவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டது நவையவர்கள் இந்த அறிவும் உமத்தில் இருந்து எடுப்பட்டு போகும் என்று சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இந்த அறிவை மக்கள் இழந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய சொத்தை சரியாக பிரித்து கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதனால் இந்த அறிவு மிக முக்கியமானது ஒரு ஆண் தொழுகையுடைய சுபகுடைய ரெண்டரை காத்தையும் நாலரை காத்தையும் மதுரைபுடைய மூன்ற காற்றை சொல்வதை விட அதிகமாக சூரத்தும் நிசாவில் அல்லாஹு தாலா ஏழு ஆயத்துகள் மூலமாக அனந்தன் இருக்கக்கூடிய இந்த மீராசுடைய சட்டத்தை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்பதை மனைவிக்கு பங்கு போக வேண்டும் அது எட்டாக இருக்கட்டும் அது தாயும் தந்தையும் இருக்கும் அது ஆறு ஒன்றாக இருக்கட்டும் அது குழந்தை ஆண் பெண்ணாக இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் குரான் மிக அழகாக கோடித்து காண்பித்திருக்கிறது அதனால் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முன்மாதிரியாக இருந்த இவர்களுடைய குழந்தைகளுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் நான் தனிமையிலும் சபையிலும் வேண்டிக் முன்மாதிரியாக இதில் இருக்க வேண்டும் ஒரு சின்ன பேரவாக இருந்தாலும் அது ஒரு ஒற்றாக இருந்தாலும் தகப்பனுடைய சொத்தாக அது சேர்க்கப்பட வேண்டும் அது பிரிக்கப்பட வேண்டும் அழகான முறையில் இதை முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹு கலா அதில் வறக்க செய்கிறான் அதை ஒன்று சேர்த்து இதுதான் என்னுடைய தந்தையின் பங்கு இதுதான் தந்தையுடைய வாகனம் இதுதான் தந்தையுடைய செல்வம் இதுதான் தந்தையுடைய ஆவரணங்கள் இன்றைக்கு கடிகாரம் அணிவோம் அதிகமானவர்கள் நினைத்து கேட்கிறார்கள் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே ரொலக்ஸ் வாக்ஸ் வாட்ச் பாதிக்கிறாங்க ஆனா அதுல ஒயிட் கோல்டு இருக்குது வேற சகோதரர்களே கோல்டு ஒயிட் ஆக இருக்கலாம் பிளக்காக இருக்கலாம் அது வந்து கோல்டாக இருக்கலாம் கோல்டு வந்தா அது எதுவாக இருந்தாலும் அது ஹராம் ஹராம் தான் ஆண்கள் ரொலக்ஸ் ஒட்சின்றனால தங்கத்தை நீங்க உருக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவு தங்கம் ஒரு வாட்சில் இருக்கும் என்று சொன்னால் அது அது ஹராமாக்கப்பட்டதுதான் இந்த பெண் அணிஞ்சிருக்கிறேன் என்று இது தங்கமாக இருக்கும் என்று சொன்னால் இது ஹராமாகத்தான் இருக்கும் இது தங்கத்தை உருக்கி எடுக்கக்கூடிய பிரமாணத்தில் இல்லை அதனால் இது தாராளமாக பாவிக்க முடியும் வேறான சகோதரர்களே தெரியாது நான் அஞ்சு லட்சத்துக்கு ஒன்று அணிய முடியும் இந்த ஒற்ற அணியுடைய சோதனைக்கு காரணமாக அமையக்கூடாது ஒரு தகப்பனுடைய ஒரு பொறுமதியான ஒற்ற இருக்குது ஒரு பேனா இருக்குதுன்னா அதுவும் அனந்தரசத்துல சேர்க்கப்பட வேண்டும் சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து வாப்பாவுடைய நாளில் ஒன்று இமாம் நவஜ் அஹமல்லா அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் ஷாபி மதனுடைய ஒரு பெரும் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வசதி படைத்த குடும்பமாக இருந்தால் அவர்கள் மூணில் ஒன்று சரப்பனுடைய வசியத்தில் அது படமாக பன்னெண்டு லட்சம் வச்சுட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் நாலு லட்சத்தை நாங்கள் ஒரு மதரசாவுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் செலவழிப்போம் மற்றதுல இந்த எட்டு லட்சத்தை எங்க குள்ளைகளுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நாங்கள் செலவழிப்போம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் அவருக்குறைவான குடும்பமாக இருந்தால் அவர்கள் உண்டுபடுவதாக இருந்தால் நாலுல ஒரு பங்கு நாங்கள் ஒரு மூன்று லட்சத்திற்கு சேர்த்துக் கொள்வோம் மற்றதெல்லாம் நாங்கள் ஒன்பது லட்சத்தங்கு பிரித்து கொடுப்போம் என்ற இந்த நிலைப்பாடுக்கு வர முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதனால் சொத்து பிரிவது ஆக முக்கியமான ஒன்று இது என்ன சொத்து பிரிக்கிறது பற்றி பேசுகிறாங்க மையத்து வீட்டிலிருந்து நடிக்கக்கூடாது ரசூசல்லா அலுவலம் அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு பாத்திமா ரவி அல்லா அவர்கள் அதற்கான வந்து கேட்டதை வாப்பாவுடைய சொத்துல எனக்கு பங்கு தாங்க என்று கேட்டதுதான் அதான் இன்றைக்கு ஒரு சமூகம் தவறாக சித்தரித்து உலகத்துக்கு சாபாக்களை பற்றி தவறாக ஒரு ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி அல்ல நிச்சயமாக இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றென்பதை அதற்கு சாத்தியமானது எல்லாம் தெரிந்திருந்தார்கள் அவ்வக்கரதையெல்லாம் அவர்களும் இந்த சட்டத்தை தெரிந்திருந்தார்கள் அது என்ன நாங்கள் நம்பிமார்கள் எங்களுடைய சொத்து பங்கிடப்பட மாட்டா நபிமார்களுடைய சொத்தை பங்கிட்டுக் கொடுக்க முடியாது அது பைத்துல் மாலுக்கு தான் போகும் அது பொது சொத்தாக தான் கருதப்படும் அது வைத்து சொத்தாக தான் கருதப்படும் அதனால உங்களுக்கு வைத்துல் மால் உங்களுடைய மாத வருஷ செலவுக்கு பணம் கருமே தவிர அனந்தர சொத்தாகப் புறான் சொல்லக்கூடிய அந்த சட்டம் நபியுடைய குழந்தைகளுக்கு கிடையாது இந்த காலத்தில் யாரும் அந்த விஷயத்தை எடுத்து நானும் நபியுடைய குழந்தையை போலதான் ஏன் குழந்தைகளுக்கு ஒன்றுமே நான் கொடுக்க மாட்டேன் என்று பின்பற்ற முடியாதுக்கு வகுத்ததை அது நபியவர்களுக்கு வகுத்ததை நபியவர்களுடைய சில விஷயங்கள்ல இந்த உம்மத்து வேறுபடுகிறார்கள் அல்லா நபிக்கின்ற பிரத்யேகமாக அல்ல சில சலுகைகளையும் சில சட்டங்களையும் வகுத்திருக்கிறார் அதனால் மேலான சகோதரர்களை பெரியார்களே அனைவர்களும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க நான் கடைசி மஜிலி சொன்னேன் உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆளும் இலங்கையில் அறிமுகமான முஃப்தி தக்கீ உஸ்மானி அவர்கள் அவர்களுடைய தந்தை வஃபாசான நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு வந்த ஒரு பெரிய ஆலிம் அவர்களுக்கு ஒரு ஒரு மருந்தை கொண்டார்கள் அவர் சொன்னார்கள் வாப்பாவுடைய மருந்தை தளவழிக்கு பாவிக்கிறது நீங்க குடிக்க முடியும் அப்போ அவர்கள் சொன்னார்கள் வாப்பாவுக்கு ஒன்பது புள்ளல் இந்த ஒன்பது புள்ளையுடைய அனுமதிக்கு பிறகுதான் இந்த ஒரு டேப்லெட் கேப்சூல்ஸ் என்றாலும் நான் சாப்பிட முடியும் என்று சொன்னார்கள் வாப்பட மோத்துக்கு பிறகு ஆடையை தூக்கி அங்க கொடுங்க இதை தூக்கி இங்க கொடுங்க கட்டில தூக்கி இங்க கொடுங்க அவருடைய இந்த சொத்தை அப்படி அல்ல எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் அதுவும் ஒரு இபாதத்தாக கருதப்பட வேண்டும் இபாதத்தில் முக்கியமான இபாதத்தாக கருதப்பட வேண்டும் அதுக்கு காலம் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் உணவாக்களுடைய அபிப்பிராயம் அதில் எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்பட்டு சரியான முறையில் அது செய்யப்பட வேண்டும் லா வசியத்தளி வாரிசின் எந்த மனைவிக்கு இது கொடுக்கப்படட்டும் எந்த பிள்ளைக்கு இது கொடுக்கப்படட்டும் ஒரு பிள்ளைக்கு அதிகமாக கொடுக்கப்படட்டும் எந்த வசிய சேர்க்கே எந்த ஒரு ரைட்ஸும் இந்த மாப்பாவுக்கு இல்லை பாப்பாக்கு ஒரு ஒப்பீனியனாகத்தான் ஒரு அபிப்பிராயம் பாப்பா இப்படி சொன்னாங்க அதனால நாங்க இப்படி செய்யலாமா என்று கேட்கலுமே தவிர மௌத்தா போனதுக்கு பிறகு பாப்பாவுடைய கருத்துக்கு அங்க எந்த சந்தர்ப்பமும் இல்லை எல்லாரும் சேர்ந்து யூனிவர்ஸ்ல எந்த அபிப்பிராய வேதம் இல்லாமல் இல்ல பாப்பாவுடைய கருத்தை உள்வாங்குவோம் சந்தோஷமாக எடுப்போம் எடுக்க முடியும் இல்ல நான் ரைட்ஸ் கணவனுக்கு அந்த அந்த கணவனுடைய மோத்தில் மனைவிக்கு எட்டில் ஒன்று கிடைக்கும் ஆண் குழந்தைகளுக்கு ரெண்டு பங்கு பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு அல்லா இந்த பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு ஏன் கொடுத்திருக்கிறான் ஆண் குழந்தைகளுக்கு ஏன் ரெண்டு பங்கு கொடுத்திருக்கிறான் இதுலேயும் நியாயம் இருக்கிறது இதுலையும் சட்டம் இருக்கிறது இதுலையும் விளக்கம் இருக்கிறது இல்லை தெளிவு இருக்கிறது ஏதான சகோதரர்களே அல்லா வைத்த சட்டத்தில் எந்த ஒரு கவரும் கிடையாது ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுதை மகற்பெற்று திருமணம் செய்கிறார் ஒரு பெண் திருமணம் செய்யும் பொழுதை பெண் வீடு கொடுக்கிறது இல்ல மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ள தான் வீடு கொடுக்கிறார் மாப்பிள்ள தான் மகர் கொடுக்கிறார் மாப்பிள்ள தான் செலவு கொடுக்கிறார் பெண்ணிடத்தில் வரக்கூடிய அனந்தர சொத்தும் சேர்ந்து இருக்கிறதை மகரும் வருகிறதை வீடும் சேர்ந்து வருகிறதை வாழ்க்கை செலவு வருகிறது இந்த பெண்ணுக்கு எந்த செலவும் கிடையாது கணவனுக்கு தான் செலவும் கணவனுக்கு தான் மகரும் கொடுக்க வேண்டும் கணவனுக்கு தான் வீடும் கொடுக்க வேண்டும் கணவன் தான் செலவுக்கும் கொடுக்க வேண்டும் கணவன் தான் வாழ்க்கை அமைக்க வேண்டும் இதுதான் பிரான் ஹதிஸ் வழிகாட்டு முறையாக இருக்கிறது அதனால் நாங்கள் நீங்க படித்த நல்ல நியாயமான மக்கள் ஒன்று செய்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம் அல்லாவுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் நிதானமாக யோசிப்போம் வாழ்க்கையை நிதானமாக கடைபிடிப்போம் நான் சொன்ன இந்த ஹரீசுடைய வார்த்தை கொண்டு நான் முடிக்கப் போகிறேன் அது என்ன ஒரு சஹாபி வந்தார் அவர் அவரை பார்த்தோன்னா அலி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தை சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் அது என்ன வார்த்தை என்றால் அந்த சஹாபி அவர்கள் அப்துல்லா அவருடைய பெயர் அவர் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்ன நோம்பு பிடிப்பார் அவர் முப்பது நாள் நோம்பு பிடிப்பார் குரான் நீண்ட நேரம் குரான் இரவெல்லாம் அவர் தொழுது கொண்டிருப்பார் பகல் எல்லாம் நோம்பு கொண்டிருப்பார் மனைவிடைய உரிமை ஒன்றும் கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனித ஒரு ஒரு மகனை பற்றி வாப்பா அமரின் ஆஸ் நவியவர்களிடத்தில் உரையிட்டார்கள் ஏந்த மகன் ஒரு பேலன்ஸ் இல்லாம அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு நீங்க கொஞ்சம் உபதேசம் செய்யணும் என்று நபியோர்கிட்ட சொன்னார்கள் ரசூசல்லி செல்லம் அவர்களை அழைத்து சொன்னார்கள் அந்த அப்துல்லா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க இப்படி நபையோர்கள் சொன்னார்கள் உடன ரப்புக்கு நீ ஒரு ஹக் கொண்டிருக்கு அல்லா அவனுக்குரிய ஹக்கு கொடுக்க வேண்டும் உன் மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குதே அதையும் நீ கொடுக்க வேண்டும் உன்னை சந்திக்க வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு ஹக் இருக்குதே அதையும் நீ கொடுக்க வேண்டும் உனக்கு ஒரு ஹக் இருக்குதே அதையும் நீ கொடுக்க வேண்டும் சுஹான் சகோதரர்களே ஒரு பேலன்ஸான வாழ்க்கை மனிதன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் இங்கு வகுத்து காண்பிக்கிறது இந்த சஹாபியுடைய வாழ்க்கை அதுக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை தன்னுடைய அனைத்துடைய ஹக்குகளையும் சரியாக பேணி நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் சம்பாதிக்கிறதும் ஹலாலாக இருக்க வேண்டும் செலவழிக்கிறதும் ஹலாலாக இருக்க வேண்டும் தனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் சரியாக வருகா என்று அதுக்கு ஒரு தெர்மா மீட்டர் வச்சு ஒரு ஒரு மேனில ஒரு சூடு கூடும் பொழுதே காய்ச்சல் ஜலதோஷம் வரும் பொழுதே ஒரு டெம்பரேச்சரை வச்சு டெம்பரேச்சர் பார்க்கறது போல எனக்கு வரக்கூடிய பணமும் ஹலாலாக வருதா நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குதா வேளாண் சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு கோடான கோடி செல்வம் குமிஞ்சாலும் முறையில வரும் என்று சொன்னா அது செல்வமாக அந்த நேரத்தில் இருக்குமே தவிர அந்த வாழ்க்கையில நிம்மதியாக அமையமாட்டார்கள் உமர் அப்துல் அசீஸ் ரஹத்து அவர்களுடைய வாழ்க்கை அதுக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது அதனால் எல்லா விஷயங்களிலும் நாம் முன்மாதிரியாக அமைப்போம் அந்த வகையில் ஒரு நிதானத்தை கடைபிடித்த ஒரு மனிதனாக பலரும் காண்கிறோம் அல்லாஹால இந்த மனிதனுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக ஆக்கி இவருடைய கபரை பிரகாசிக்க செய்து வைத்து இவருடைய ஆகிரத்தை சிறப்பாக வைத்து அவருடைய குடும்பமும் அவருடைய குழந்தையும் அவர் காட்டிய நல்ல வாழ்க்கையை எடுத்து நடக்க வல்ல அல்லா திருவை செய்வானாக நமக்கும் நல்ல வழியில் சென்று இஸ்லாமிய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்துடுவாராக யாரா எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றத்துறைகளை மன்னிப்பாயாக எல்லாம் எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நவியுடைய ஹதிசலை பின்பற்றக்கூடியவர்களை ஆக்குவாயாக நவியுடைய சுண்ணாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய குழந்தைகளுக்கு நீனுடைய ஆர்வத்தை தருவாயாக யெல்லா சுண்ணாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க இருவாயாக மறைமுகமான உதவியை செய்வாயாக யாரா எவருடைய கவரை பிரகாசிக்க செய்வாயாக உயர்ந்த அந்தஸ்தை நசிமாக்குவாயாக இந்த குழந்தைகளுக்கு நல்லதில் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கத்தை நசிமாக்குவாயாக அவர்களால் ஏதும் தவறுகள் நடந்தாலே மன்னிச்சூடுவாயாக குறை குற்றங்களை எல்லாம் மன்னிச்சூடுவாயாக எம்முடைய குறை குற்றங்களை மன்னிப்பாயாக எல்லாம் எங்களுடைய வியாபாரங்களை வறக்கச் செய்வாயாக அதாலான உஜீவனத்தை தருவாயாக எங்களை விட்டு அப்புறப்படுத்தி நேர்மையாக முன்மாதிரியாக நடக்க திருவை செய்வாயாக நிதானமான வாழ்க்கையை திருவை செய்வாயாக யெல்லாம் எங்களுடைய இரவு பகலை யெல்லாம் நிம்மதியாக ஆக்கி வைப்பாயாக தனிமையெல்லாம் உன்னுடைய சுண்ணத்தை நபியுடைய சுந்தத்தை பேர் என கிருமை செய்வாயாக எல்லாம் மறைமுகமான உதவியை செய்வாயாக கடன்களை நீக்கிவிடுவாயாக போக்கிடுவாயாக நாமுடைய அவர்களுக்கும் எல்லா மரணித்தவர்களுக்காக குரானையும் தர்மங்களை மேற்கொள்வாயாக எல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கையமை வாழ செய்வாயாக எல்லாம் இந்த நாட்டை நிம்மதியாக வாழ செய்வாயாக முஸ்லிம்களுக்கு கனியத்தை தருவாயாக எல்லா உலகளாவிய முஸ்லீம்களுக்கு நிம்மதியும் உயர்வையும் தந்திருவாயாக யெல்லாம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளை போக்கிவிடுவாயாக மலையினால் மக்களுக்கு ஏற்பட்டு பாதிப்பில் இருந்து அவர்களுக்கு விமர்சனத்தை தருவாயாக இந்த மலையை எமக்கு சாதகமாக ஆக்கியவை யா பாதகமாக ஆக்கி விடாதே யாள் இந்த சபையை கபூல் செய்வாயாக சல்லா சையது